142 நபிசம் அவர்கள் கழிப்பிடத்திற்குள் நுழையும் போது இறைவா அருவருகத்தக்க செயல்கள் இழிவான பண்பாடுகள் ஆகியவற்றை தூண்டும் சைதானை விட்டு உம்மிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறும் வழக்கமுடையவர்களாயிருந்தார்கள்